أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أي أبغض أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه فتقوا الله إن الله تواب رحيم سبح الله العظيم اللغة ائبديت പരിവാരിക്കಿಕೊಂಡிருக்கும் റബ്ബുൽ ആലമീൻ അല്ലാഹു തിയ കബൽ അലൈക്കും സലാത്തു വ സലാമു നമസ്തി ഇരിദി തുദർ മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ മേദിലും അവരെ പിൻപറ്റി വാഴുന്ന സഹാബാകൾ സാബിഊനൽ സബറു സാബിഈൻൽ ഖിയാമത്തുരിയ ആല വറൈക്കും ഇത ഉലഗത്തിൽ അല്ലാഹു യേതു വാഴുന്ന അനേകം മുഅ്മിൻൽ മീരും ഉണ്ടന அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹி நல்லே இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான அல்லாஹனை நல்லார்களே அல்லாஹு இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை படைத்து அல்லாஹ் எனக்கு உயிர் என்று சொல்கிற ரூஹை அல்ல நமக்கு கொடுத்து உயிர் வாழ்வதற்கு ஒரு உடம்பை அல்லா நமக்கு தந்திருக்கிறார் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உடல் உறுப்புக்கள் அதை மனிதர்களால் விலை முடியாது மிக பெறுமதியான உடல் உறுப்புகளை அல்லாஹ் படைத்து மனிதனை உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹுடைய நேரடியார்களே ஒரு ஆணில் அல்லாஹ் பல இடங்களில் மனிதனுடைய படை கோடம் ஒரு மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் ஒரு மனிதனுடைய உடம்பில் காணப்படுகின்ற உடல் எல்லாம் ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்லி மனிதனுக்கு மிக பெருமதியான உடல் உறுப்புகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் வழங்கியிருக்கிறோம் என்பதை அல்லா மிக அழுத்தம் திருத்தமாக அல் குரானிலே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் அரம் நஜ அல்ல இந்த மனிதனுக்கு இரண்டு கண்களை நாங்கள் கொடுக்கவில்லையா ஒலிசான ஓசபத்தை அந்த மனிதனுக்கு பேசுவதற்காக வேண்டி பேச்சென்றது உலகத்திலே அல்லாஹுவினால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அல்லாஹுடைய அருள் கொடை அதன் அல்லாஹ் விட்டால் அல் குரானில் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த வேதம் இந்த உலகத்துக்கு அருளாக இந்த உலகத்துக்கு நேர்வழியாக அனுப்பப்பட்ட அருளப்பட்ட இந்த வேதம் அல் குரான் என்று சொல்கிற இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு குரானை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் பேசுவது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கொடுக்கப்படுகின்ற பேச்சு என்று சொல்லப்படக்கூடிய ஞானம் பேசக்கூடிய சக்தி நாவுடைய சக்தி உதத்துடைய சக்தி இதை அல்லாஹ் பேசுகிறார் அல் ரஹ்மான் அல்ல பல் குரான் அல்லமகுல் பயான் அல்லா சொல்கிறார் மனிதர்களுக்கு நாங்கள் இந்த குரானை கற்றுக் குரான் மிகப்பெரிய அல்லாஹூ அருள் மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் அலக்கல் இன்சான் நாம் மனிதர்களை படைத்தோம் அல்லா மனிதர்களை படைத்திருக்கிறான் அல்ல மகுள் பயால் அந்த மனிதனுக்கு பேச்சாற்றலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ால் பே முடியாது நாவையும் கொடுத்து உங்கள் பேசைக்கிறோம் என்று அல்லாஹால் குரானிலே குறிப்பிடுகிறார் கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்கள் எனவே நாவென்பது அது அல்லாஹுடைய மிக பெரு மிகப்பெரிய அருளாக இருக்கிறது நாவினால் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று அவர்கள் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் அதிகமாக பேசக்கூடிய உனது நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவை எனக்கு தருவாயா என்னுடைய நாவர்களின் மூலமாக நீங்க அதிகமாக நல்லதை பேச வேண்டும் இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும் ஈமான் அடையாளம் உங்களில் ஒருவர் பேரளவில் அல்ல லேபல் முஸ்லீம் அல்ல உண்மையான ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அடையாளம் என்ன தெரியுமா சொன்னாங்க அவருடைய நாவின் மூலம் அவர் நல்லதை உரைக்க வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நன்மையான விடயங்களை பேச வேண்டும் நன்மைகளுக்கு காரணமாக அமையக்கூடிய விடயங்களை பேச வேண்டும் அவருடைய அல்லது மௌனமாக இருக்க வேண்டும் ஈமனுடைய அடையாளத்தை அடையாளத்தை முஸ்லீம்களுடைய அடையாளத்தை அண்மை நாயகம் அல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிற போது முதலாவது சொன்னது அவர்கள் நாவை பேசுவார்கள் நாவினால் நல்லதை மாத்திரம் உரைப்பார்கள் நல்லதை மாத்திரம் பேசுவார்கள் இன்னும் ஒரு கதிப்பிலே ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு நம்பர் அல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் வரை விளக்கம் சொன்னார்கள் உண்மையான முஸ்லிம் முஸ்லீமுடைய உண்மையான முஸ்லிம் உடைய அடையாளம் என்ன தெரியுமா அவருடைய நாவிலிருந்து மற்றவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய மற்றவர்களை சிரமப்படுத்தக்கூடிய மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தை வெளியாக கூடாது அங்கும் நாவைத்தான் முதலாவது சொன்னார்கள் என்ன காரணம் என்றால் இந்த உலகத்திலே அதிகமானவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க இந்த உண்மத்தில் அதிகமானவர்கள் நரகம் செல்வதற்கு பிரதான காரணம் அவர்களுடைய நாவு என்று அரபி நாயகம் சொல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட காரணத்தினால் ஈமானுடைய அடையாளமாக அடையாளமாக அடையாளமாக அரண் நாயகம்சாஹு அலைகம் அவர்கள் உமர் ரவி அல்லாஹு தாலானு அவர்கள் சொன்னார்கள் இந்த நாவ் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் மிகப்பெரிய நன்மை உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை உள்ளத்தில் இருக்கின்ற ஆசைகளை உள்ளத்தில் இருக்கின்ற விருப்படிய ஒரு கருவியாக சாதனமாக ஞாபகம் செய்யுங்கள் அல்லாஹை பற்றி பேசுங்கள் ஆரோக்கியமாக அமையும் அல்லாவை விக்ரஸ் செய்யுங்கள் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த நாவினால் மனிதர்களை பற்றி பேசாதீர்கள் மனிதர்களுடைய முக்கியத்துக்களை பேசாதீர்கள் மனிதர்களுடைய குறைகளை பேசாதீர்கள் மனிதர்களுடைய தவறுகளை பேசாதீர்கள் மனிதர்களுடைய பாவங்களை நபர்களை குறிப்பிட்டு பேசாதீர்கள் ஏன் தெரியுமா அது மிகப்பெரிய நோய் என்று உன்னால் அல்லாஹூ தக அன்பு அவர்கள் சொன்னார்கள் இனிமான் அல்லாஹுடைய நடந்தார்களே எனவே நாவை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாவினால் நல்லதை மாத்திரம் வேண்டும் என்பதற்காக நல்ல விடயங்களுக்கு காரணமாக எங்களுடைய பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் சில விடயங்களை கருத்திருக்கிறது தனியவான அழகியார்களே இந்த உலகத்திலே நாவினால் செய்யப்படுகின்ற மிகப்பெரிய பாவம் நாவினால் செய்யப்படுகின்ற மிக அதிகமான பாவம் என்ன தெரியுமா படைக்கப்பட்ட நாளை பற்றி பேசுவது மற்றவர்களை பற்றி பேசுவதுதான் இன்று நாவினால் நடைபெறுகின்ற மிகப்பெரிய பாவம் மிக அதிகமாக மனிதர்கள் நாவினால் செய்கின்ற பாவம் தெரியுமா மற்றவர்களை பற்றி பேசுவது புறம் பிரான்ஸ் புறம் என்று சொல்கிற பெரும்பாவம் புறம் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரும்பாவம் சில விளமாக்கல் சொல்கிறார்கள் என்பது அது ஒரு பாவம் எப்போதே எங்களுடைய நாவுகளினால் விளமாக்கலை பற்றி பேசப்படுமோ கொக்கஹாக்கல் எழுதுகிற விடயத்தை சொல்லுங்கள் ஹாசி மாடுகளை பற்றி பேசப்படுமோ தவறான விடயங்கள் குறையுகள் நல்லடியார்களை பற்றி பேசப்படுமோ அவுளியார்களை பற்றி பேசப்படுமோ இமாம்களை பற்றி பேசப்படுமோ சாலி பற்றி தவறுகள் பேசப்படுமோ அப்போது அது பெரும்பாவம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று உளமாக்கல் ஏகோபித்து சொல்லியிருக்கிறார்கள் பெரும்பாவம் என்றால் என்ன அது விபச்சாரத்தை போன்றது அது வட்டியை போன்றது கோபத்தையும் மிகப்பெரிய பாவம் எல்லா மதங்களிலும் தடை ஒரு பாவம் ஒரு குற்றம் வட்டி ஆறில் முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல யூதர்களுக்கும் அராமாக்கிய ஒன்று உலகத்திலே தவிக்கப்பட்டதற்கான வட்டியோடு அவர்கள் தொடர்பு அவர்களுக்கும் உலகத்தில் ஆகப்பெரிய வட்டி என்ன தெரியுமா ஒரு மனிதன் மற்றவர்களை பற்றி பேசுவது பிறருடைய மானத்தில் விளையாடுவது பிறருடைய குறைகளை பேசுவது பிறருடைய மானத்தை பறிப்பது ஒரு தனிநபர் செய்த தவறை பகிரங்கப்படுத்துவது நாவினால் மற்றவர்களை பற்றி பேசுவதை அருமை நாயகம் சல்லாக அழைக்க வல்லம் அவர்கள் மிகப்பெரிய வட்டி என்று சொன்னார்கள் மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள் வட்டியில ஆக சாதாரணமானது அதை லம்சல்ல சொல்லுவாங்க வட்டி என்பது பெரும் பாவம் வட்டியுடைய ஆக சாதாரணமான அளவை அருமை நாயகம் சவல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் சொல்கிற போது வட்டியை கொடுத்து அல்லது வட்டி எடுத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு திருகம் என்னுடைய பாசையில் ஒரு ரூபாய் ஹம் சவாஹு அலே செல்லமாவோட காலத்தில் காணப்பட்ட ஆக குறைந்த பொறுமதி குறைந்த ஒரு நாணயம் தான் திருகம் என்னுடைய காலத்தில் ரூபாய் என்று சொல்லலாம் ஒரு ரூபாயும் ஒரு திருஹம் வட்டி எடுப்பது வட்டி கொடுப்பது அவர்கள் ஒரு மனிதன் முப்பத்தி ஆறு தடவைகள் விபச்சாரம் செய்வதை விட பாரதூரமானது ரெண்டுமே பெரும்பாவம் விபச்சாரமும் பெரும்பாவம் வட்டியும் பெரும்பாவம் வட்டியில் ஆக குறைந்த அளவு ஒரு ரூபாய் வட்டி எடுப்பது வட்டி கொடுப்பது சொன்னாங்க ஒரு மனிதன் முப்பத்தி தடவைகள் விபச்சாரம் செய்வதை விட பயங்கரமானது என்று சொன்னார்கள் அந்த நபியோகம் சொன்னாங்க ஆகப்பெரிய வக்தியை விடவும் பயங்கரமானதுதான் ஒரு மனிதன் இன்னும் மனிதனை பற்றி பேசுவது இன்னும் மனிதனுடைய குறையை பேசுவது ஒரு மனிதனிடத்தில் உள்ளதை பேசுவதும் பாவம் இல்லாததை பேசுவதும் பாவம் குரான் புறத்துடைய மூன்று வகையை பேசுகிறது புறம் என்று சொல்லக்கூடிய பெரும்பாவத்துடைய மூன்று வகைகளில் குரான் பேசுகிறது ஒன்றில் ஒரு மனிதனிடத்தில் இருப்பதை பேசுவது செய்த தவறை பேசுவது அவரிடத்தில் இருக்கின்ற குறையை பேசுவது இரண்டாவது இல்லாததை பேசுவது இதை குருவான் பொறுவது இல்லாததை பேசுவது மூன்றாவது நம்ம அதிகமானவர்கள் ஈடுபடுகின்ற புறக்கூடிய ஒரு வகை கேள்விப்பட்டதை பேசுவது மூன்றுமே பெரும்பாவும் ஒரு மனிதனை ஒரு மனிதனை பற்றி அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி அவருடைய குறைகளை பேசுறது அவரிடத்தில் அதுவும் பாவம் இருக்கிறது அதுவும் பாவம் பெரும்பாவம் கேள்விப்பட்டதைப் பற்றி பேசுறதும் பெரும்பாவம் வினயமான அலாகுடையார்களே இந்த வீதக் என்று சொல்லக்கூடியது நாங்கள் நினைக்கிறோம் ஒரு மனிதன் குறைய மாத்திரம் பேசுறதுதான் தீபத்தில் நினைக்கிறேன் நாவால பேசுறதுதான் தீபத்தில் மூனையும் பேசுது ஒரு மனிதனை பத்தி நாவால பேசுறதும் பாவம் ஒரு மனிதனுடைய குறைய குற்றத்தை உள்ளத்தால என்றதும் பாவம் சுஃபியானு சௌரி அஹமத்துல்லாதி அழகி மிகப்பெரிய ஒரு ஈமான் தாரி அல்லாஹூடைய ஒரு இறை நேத்தர் அதே துறைக்கு மிகப்பெரிய சேவை செய்தவர்கள் சொல்கிறார்கள் எனது நண்பனை பற்றி ஒரு தடவை நான் கெட்டெண்ணம் வைத்து விட்டேன் எனது வாழ்க்கையில் நான் சஹஜ் பொறுநாளும் விட்டது கிடையாது சஹஜ் தொழுகையை ஐந்து மாதங்கள் எனது வாழ்க்கையில் தகஜு தொழுகை தப்பி போய்விட்டது காரணம் என்ன எனது இன்னும் ஒரு நண்பர் ஒரு முஸ்லிமை பற்றி நான் பேசவில்லை உள்ளத்தில் அவருடைய குறையை எண்ணிய காரணத்தினால் ஐந்து மாதங்களுடைய தகஜு தொழுகையை விட்டும் அல்ல என்னை தூரமாக்கிவிட்டான் என்று சொன்னார் உள்ளத்தால் ஒரு மனிதனை தப்பாக எண்ணுவதும் புறம் ஒரு மனிதனை பற்றி பேசுவதும் புறம் ஒரு மனிதனுடைய தவறை தப்பை பரிகாசம் செய்வதற்காக எளிவுபடுத்துவதற்காக அம்பலப்படுத்துவதற்காக கண்ணினால் தாடை செய்வதும் புறம் யாரெல்லாம் உலகத்தில் மற்றவர்களை குத்தி பேசுவார்களோ அது மூதிக்கு முன்னால பேசினாலும் சரி மகத்துக்கு முன்னால பேசினாலும் யாரு மற்றவர்களை பற்றி முதுகுக்கு பின்னால் பேசுவார்களோ இவர்கள் எல்லோருக்கும் கேடு உண்டாகட்டும் அழிவு உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் சாகம் உண்டாகட்டும் என்ற அல்லா சொல்கிறான் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் உடமாக்கல் சொல்கிறார்கள் புறம் பேசுவதும் பாவம் ஒரு மனிதனை பற்றி தப்பாக எண்ணுவதும் பெரும்பாவம் ஒரு மனிதனை பற்றி சைக்கிளை செய்வது அவருடைய குறையை சைக்கிளியாக சுட்டி காட்டுவது எடுத்தால் மெசேஜால் பாஸ் பண்ணுவது எல்லாமே பாவம் இன்னைக்கு கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே நவீன சாதனங்கள் மகானல் ஒரு காலத்தில் புறம் பேசிக் கொண்டிருந்தது கையும் புலம் பேசுகிறது என்னுடைய கண்ணும் புறம் பேசுகிறது என்னுடைய காதும் புறம் பேசுகிறது ஏன் நவீன சாதனங்கள் கண்டிப்பானவர்களே வேகமாக எங்களுடைய தகவல்களை நகர்த்துகின்ற சாதனங்கள் உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது முந்தைய ஒரு காலத்தில் பள்ளிவாசிக்கு பின்னால கொள்கைகளுக்கு பின்னால ரோட்ல பஸ்ல தான் மத்தவனை பத்தி பலாய கழுவுறது இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப் புறம் பேசுவதற்கென்றே வாட்ஸ்அப் குரூப் குளமாக்களை தாக்குவதற்காக கல்வி நிலையங்களை தாக்குவதற்காக மதரசாக்களை தாக்குவதற்காக நல்லாறுகளை தாக்குவதற்காக தாக்குவதற்காக இமாம்களை தாக்குவதற்காக சமூக சேவையாளர்களை தாக்குவதற்காக என்றெல்லாம் தனித்தனி குறுப்புகள் உருவாக்கப்பட்டு சர்வதேச மட்டத்திலே எங்களுடைய குரங்களை நாங்கள் பரப்பி கொண்டிருக்கிறோம் புறம் நேரடியாக பேசுவதும் பாவம் போன்ல பேசுவதும் பாவம் நேரடியாக வார்த்தையால் பேசுவதும் பாவம் அதை எழுந்தால் எழுதுவதும் ஆகும் இங்கே இஸ்லாமிய சமூகத்துடைய பேஸ்புக்ஸம் புத்தகம் என்ற கண்ணியமான பேரை வைத்துக் கொண்டு கழிவறையை விட மோசமாக என்னுடைய சமூகம் பாவித்துக் கொண்டிருக்கிறது பேசுகிறேன் அசிங்களை அரங்கேற்றுகின்ற இடமாக நாலுக்குள்ளால் ஒரு மனிதன் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துகின்ற ஒரு புறமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் இடம்பெற்ற இரகசியமான விடயத்தை இருவர்கள் அறிந்த ஒரு பிரச்சனையை சமூகமயமாக்கி குடும்பத்தை பிரிக்கின்ற ஒரு தளமாக மார்க்கத்தையும் மார்க்க அறிஞர்களையும் இழிவுபடுத்துகின்ற ஒரு தளமாக எங்களுடைய சமூக வலைதளங்களும் குறிப்பாக இந்த முகப்பத்தனம் என்று சொல்கின்ற இந்த பேஸ்புக் மாறிக்கொண்டிருக்கிறது நினைவானவர்களே எழுதக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் அவைகளை பரப்பக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஆளிலே சொல்கிறார் தியாகக்கூடிய நாளையில் அவர்களுடைய வாயை நாங்கள் அடைத்து விடுவோம் நாவை நாங்கள் அடைத்து விடுவோம் அவர்களுடைய கரங்கள் பேசும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் செய்தவற்றை அவர்களுடைய நாவுகள் பேசுவதைப் போன்று அவர்களுடைய கரங்களும் கால்களும் பேசுவென்று அல்லா சுரான அவர்களை பார்த்த அல்லா சொல்கிறான் தெரியாத விஷயத்தை நீங்க பேசக்கூடாது உங்களுக்கு தெரியாத தகவல்களை நம்ப கூடாது சரியாத விஷயங்களை நீங்க பேசக்கூடாது உங்களுடைய கண்ணிடத்தில் பார்வை பேசும் உங்களுடைய புகார் உள்ளத்திடத்திலும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் உள்ளம் பேசும் என்னமானவர்களே இந்த மூன்று உறுப்பக்களாலும் நாம் புறம் பேசிக்கொண்டிருக்கிறோம் புறம் பேசக்கூடியவர்களுக்கு அல்லா கண்ணியமானவர்களே அவர்களுடைய தண்டனை கபறிலே இருந்து ஆரம்பிக்கும் உலகத்தில் இருந்து அவங்களோட தண்டனை ஆரம்பிக்கும் யாரெல்லாம் புறம் பேசுவார்களோ பேசப்பட்ட விடையத்தை அவர்களால் உலகத்தில் செய்ய வைத்து அல்லாஹ் அவர்களை உலகத்தில் இழிவுபடுத்துவார் ஏன் சகோதரர்களே இந்த புறம் என்பது எல்லா விதமான உள்ளம் சார்ந்த பாவங்களுடைய சுருக்கம் சாராம்சம் ஏன் ஒரு மனிதன் புறம்பேசுவதற்கான காரணம் ஒன்றோ பொறாமை ஒரு வியாபாரியை பார்த்து இன்னொரு வியாபாரிக்கு பொறாம ஒரு அதிகாரியை பார்த்து அதிகாரிக்கு பொறாம ஒரு தொழிலாளியை பார்த்து இன்னொரு தொழிலாளிக்கு பொறாம ஒரு கல்விமான பார்த்து இன்னொரு கல்விமானுக்கு பொறாம எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கிறது பார்க்கறது அவளை குறைய வெளிப்படுத்துறது குறிப்பாக ஒரு அரசியல்வாதிக்கு இன்னொரு அரசியல்வாதியோடு பொறாம சந்தர்ப்பத்தைப் பயன்படுத்தி புறமாக அவர்கள் அந்த குறைகளை வெளிப்படுத்தி பழிவாங்குவார்கள் இரண்டாவது ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய கெட்டண்ணம் பொறாமை பெரும்பாவம் அந்த பொறாமையின் வெளிப்பாடு புறம் கெட்டெண்ணம் வைப்பது பெரும்பாவம் அதனுடைய வெளிப்பாடு புறம் இன்னும் சில பேர்கள் அறிகாசத்துக்காக இன்னும் ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக இன்னும் ஒருவரை இன்சிப்பதற்காக பேசுவார் இது பெரும்பார் சகலவிதமான உள்ளம் சார்ந்த நோய்களின் வெளிப்பாடு இந்த புறம் என்று சொல்லுகிற பாவம் கபரிலே அவர்களுக்கு தண்டனை சொன்னாங்க ஒரு கபுரை இரண்டு கபர்களை தாண்டி போறாங்க சொன்னாங்க அதுல ஒரு கபுர் அருமை நாயன்சோல்வாசல் அவருக்கு தண்டனை வழங்கப்படுது அவர் அழுகின்ற சத்தத்தை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அவர் கதறிக்கொண்டிருக்கிறார் மத்தியிலே புறம்பெயர்க்கக்கூடியவராக இருந்தார் மேடாகிந்திய பயணத்தை முடித்துவிட்டு வந்து அருமை நாயகம் அழகுவ செல்லம் அவர்கள் நரகலோகத்தை பார்த்துவிட்டு அங்கு இடம்பெற்ற முக்கியமான விடயங்களை சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் சொன்னார்கள் அழகுவ செல்லம் சில மனிதர்களை நரகத்திலே நான் பார்த்தேன் அவர்களுடைய அவர்களுக்கு நீளமான நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நகங்கள் செய்யப்பட்ட நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நகங்களின் மூலம் அவர்கள் அவர்களுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் இருப்பார்கள் அவர்களை பார்த்து நான் கேட்டிருவர்கள் யார் திபில் அலைசலாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் தான் மக்களுக்கு மத்தியிலே புறம் பேசி திரிந்தவர்கள் ஏன் முகத்தை கிளிக்க வேண்டும் ஏன் நெஞ்சை கிளிக்க வேண்டும் தினைமானவர்களே உலகத்தில் எந்த மனிதனும் தன்னுடைய குறை வெளிப்படுவதை விரும்புவது கிடையாது தன்னுடைய குறை வெளிப்படுத்தப்படுவதை யாருமே விரும்புகிற அதனால இஸ்லாம் மறைவிடுங்களை மறைக்கிறத கட்டகமாக்கி இருக்கணும் யாருமே விரும்புகிற ஒரு மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய குறையை பற்றி இன்னும் ஒருவர் பேசுவதை யாருமே விரும்புகிற அல்ல குறைகளை ஒவ்வொருவன் தந்த குறைய ஒரு மனிதன் மறைத்திருக்கிறான் அந்த மனிதனுடைய மானம் போக்கப்படுகிறது குறையை வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த மனிதன் முகம் காட்ட முடியாத ஒருவராக மாறிவிடுவார் ஏதோ ஒரு தவறை மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தப்பு செய்யக்கூடியவன் பாவ் செய்யக்கூடியவன் பெரும்பாவகளை செய்யக்கூடிய இயற்கொள்ளவனாக மனிதன் எல்லா படைத்திருக்கிறான் அந்த தப்பை அந்த தவறை அந்த குற்றத்தை இன்னும் ஒருவர் பேசுவதால் அந்த தப்பு செய்தவர் சமூகத்தில் தன்னுடைய முகத்தை காட்டுவதற்கு அவர் விற்கப்படுவார் அதனால் அல்ல கொடுத்த தண்டனை பாருங்க புறம் பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய கையினால் அவர்களுடைய முகங்களை இழித்துக் கொள்வார்கள் மறைக்கப்பட வேண்டிய ஒன்று நீங்கள் பகிரங்கப்படுத்தினால் அந்த மறைக்கப்பட வேண்டிய ஒன்றை நீங்கள் வெளியேற்றிய காரணத்தினால் நரணம் சென்றாலும் உங்களுடைய நெஞ்சை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் ஏன் பேசிய குறை நீங்கள் பேசிய குறாம் நீங்கள் பேசிய புறம் குடும்பத்தை பிடித்திருக்கிறது நிர்வாகத்தை ஊருடைய ஒற்றுமையை சீர்குலைத்திருக்கிறது ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவர்களுடைய கரங்களினால் முகத்தையும் நெஞ்சையும் அல்லா குரான் நீங்கள் புறம் பேச வேண்டாம் உங்களில் ஒருவர் தன்னுடைய மரணித்தரணித்த முஸ்லிம் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா விரும்ப மாட்டீர்களே அல்லாவை சொல்கிறா விரும்ப மாட்டீர்களே மற்றவர்களுடைய பேச வேண்டாம் அவர்களுடைய அவர்கள் மர்ணித்தான அந்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு எப்படி வறுக்கின்றீர்களோ அது போன்று மற்றவர்களுடைய குறைகளை பேசுவதை நீங்கள் விற்க வேண்டும் சொன்னாங்க ஆயத்துக்கு விளக்கம் யாரெல்லாம் உலகத்தில் மற்றவர்களுடைய குறைகளை இருக்கக்கூடிய விற்பனையாக இருக்கலாம் இல்லாத அப்பாண்டங்களாக இருக்கலாம் மற்றவர்கள் வெறுக்குகின்ற எங்களை முதுகுக்கு பின்னால் பேசுவார்களோ அப்படியான ஒவ்வொருவருக்கும் நரகத்திலே கொடுக்கப்படுகின்ற சாப்பாடு செத்த பிணங்கள் என்று அருமை நாயகம் சொல்லவாக உலகத்தில் நாங்கள் யோசிப்போம் யாருமே மனசு மாமிசத்தை சாப்பிடுற உதாரணத்தை சொல்லியிருக்கிறான் உலகத்தில் நாங்கள் வெறுப்போம் பேசிவிட்டு மரணித்துவிட்டால் ஆடுகளே நாளை மறுமையில் நரகத்தில் தெத்த தான் சாப்பிட வைப்பார் என்று அருமை நாயகன் செல்வாபு அறிவு செல்லமாக சொன்னார் நனியமானவர்களே புறம் பேசுவதும் பாவம் அந்த புறம் பேசப்படக்கூடிய சபையில் அமருவதும் பாவம் புறம் பேசக்கூடியவர்களை தடுப்பது கட்டாய கடவுள் புறம் என்பது ஒரு மனிதன் பெறுக்குகின்ற குறைகளை மாத்திரம் பேசுவதல்ல ஒரு மனிதனுடைய உடம்பில் ஒரு மனிதனுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனுடைய உலகம் சார்ந்த விடயத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அவைகளை பேசுவதும் புறம்தான் சஃா ரவி அல்லா இயல்பாக படைக்கப்பட்டவர்கள் ஒரு கட்டையான பொறுப்பெண்மணி ஆயிஷா ரவி அல்லாஹூ அண்ணா சொன்னாங்க சஃபியா கொஞ்சம் கட்டையாக இருக்கிறாங்க மனைவி ரவிசல்லா அவரே செல்ல பார்க்கல கொஞ்சம் ரோசத்தில் பேசுறாங்க சக்கரத்தி ரோசத்தில் பேசுறாங்களா மௌனமாக இருக்கலாம் சல்லா வரைய சொல்லம் ஆயிஷா நீங்க சஃ பார்த்து பாவி என்று சொல்லவும் இல்ல கள்ளி என்று சொல்லவும் இல்லை துயர் கெட்ட பெண்மணி என்று சொல்லவும் என்ன சொன்னது உடம்ப பார்த்து சொன்னாங்க உலகத்தை விட விசாலமான பூமியை விட விசாலமான மரம் செடிகளை விட விசாலமான மனைகளை விட விசாலமான கடலிலே நீ சொன்ன கட்டச்சி என்று சொன்னாயே அந்த வார்த்தையை கடல்ல போட்டாலும் கடல் எல்லாம் நாதிவிடும் என்று சொன்னார்கள் அருமை நாயின் சொல்லார்கள் புறம் பேசாதே அல்ல சொன்னா பாதையிலே கணவனோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு செம்பணி ஒரு பெண் என்ன செய்யறாக்கூடிய உடுப்பு நிலத்திலே அப்படியே செயல்பட்டு பேசுவதன் பாவம் உடுக்கின்ற உடுப்பில் இருக்கின்ற உடுப்பு ஊத்தி ஆகி பட்டன் பிஞ்சிக்குது இதுவும் குரம் ஒரு பெண்மணி பாதையில போறாங்க நபியுடைய அந்த பெண் இடத்துல போய் உடனடியாக மன்னிப்பு கேட்டு கேட்டு சொன்னாங்க நபி சொல்லாஹு அலைவசம் இவங்க ஒட்டகத்தில் அஜிக்காக தயாராகும் போது நபிசல்லாஹூ அலைவாசலாம் ஒரு யூத் அப்கன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குரு தாய் மொபினி சஃபி அல்லாஹூ அல்ஹாவுக்கு செல்வதற்கு ஒட்டகம் கிடையாது வாகனம் கிடையாது நபி சொல்லாஹு அலேவ் அவர் சொல்றாங்க நான் முந்தி போறேன் ஜெய்னப் உங்களோட ஒட்டகத்துல இடம் இருக்குது உங்களோட ஒட்டகத்தில் சஃயாவை முஞ்சி நேர்த்திட்டு போகுது மேல கோேம் அவர்கள் எனக்கு முன்னாண்டி புறம் பேசிவிட்டார் பார்த்து அவருடைய ஆரம்ப மார்க்கம் பிரியம் தொடக்கம்டித்துடைய மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் இரண்டு மாதங்களாக சப்பியாவோடு அருமை நாயகன் சொல்லலாக அலைவசல்ல பகவல் பேசவில்லை தெரியுமா புறம் பேசிவிடக் பின்னால என்பதற்காக மனைவியை அலைவர் செல்லம் அவர்கள் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போறாங்க நாயகம் செல்லவாஹு அலைவர் செல்லம் சாப்பிடுறதுக்காக உணவுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சஹாபி சொல்றாங்க யார சொல் எனக்கு கண் பார்வை இல்லை எனக்கு மசிதுக்கு சில சந்தர்ப்பில் வர முடியாமல் போய்விடுது வாங்க ஒரு இடத்துல நீங்க முடிச்சதுக்கு பின்னால சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஊர் மக்களுக்கு கேள்விப்படுது அருமை நாயகம் அனைவாசல்ல அங்கு வந்திருப்பதாக உடனடியாக அந்த ஊர் மக்கள் எல்லோரும் வருகிறார்கள் வருகின்ற போது அருமை நாயகம் அனைவசல்ல மாலை சொல்லக்கூடிய ஒரு உங்களை சந்திக்கிறதுக்கு வரமாட்டாரு அவர் சோர்க்கம் செல்வார் என்று உடனடியாக சபையில புறம் பேசப்படுது நபி பாதுகாத்து கேட்கல தடுத்தாங்க எனவே கண்ணியமான அல்லாவுடன் நம்பியார்களே புறம் பேசுவதும் பாவம் பேசக்கூடிய நேரத்தில் அதை கேட்கிறதும் பாவம் சமமான பாவம் பேசுவதும் பெரும்பாவும் கேட்பதும் பெரும்பாவும் நாம் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக அந்த பாவங்களை தடுக்க வேண்டும் நீங்கள் பேசுவது புறம் உண்மையாக இருந்தாலும் அவர் இல்லாத இடத்துல நீங்கள் பேசக்கூடாது அருமி நாயகம் பேசுவார்களோ யாரை அவருடைய நலவை அந்த இடத்துல சொல்லி நீங்க அவரை பத்தி இப்படி பேச வேண்டாம் என்று அவருடைய நலவை பேசி அவரை பாதுகாப்பாங்களோ அரவிநாயகம் சொல்லா சொன்னாங்க நான் கியாமத்துடைய நாளையில அல்லா அந்த மனிதன நரகத்தை விட்டு பாதுகாப்பாங்க எனவே யாரை பத்தி பேசப்பட்டாலும் நாங்கள் காது காக்கூடாது அது உண்மையாக இருந்தாலும் உடனடியாக தடுக்க வேண்டும் பேசப்பட்டவருடைய நனவுகளை சொல்லணும் அவர் அப்படி இல்லை அவரிடத்தில் இப்படியான நனவுகள் இருக்குது நலவுகளை பேசுவோம் என்று தடுக்கணும் இல்லை என்ற கண்ணியமானே உள்ளத்தான இது மிகப்பெரிய பாவம் என்று உணர்ந்து பேச்ச மாற்றணும் அவரை பத்தி பேசாம வேற நல்ல விஷயங்களை பேசணும் உள்ளத்தான் அது பாவம் என்று வெறுக்கோணும் அதுக்கு முடியாட்டி அந்த சபையிலிருந்து உடனே எலும்பி வந்துவிட வேண்டும் சபையை விட்டு வர வேண்டும் இது உளமாக்கரை சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டல் ரெண்டு பேர்கள் சேர்ந்து மூணாவது அழைச்சி நாலாவது அழைச்சி அஞ்சாவது அழைச்சி புறம் பேசி ஏழாவது எட்டாவது பாக்கிறாங்க ஆக்கள் கூடுதி ஒரு குருப்பை உருவாக்கி துணை இடம் பேசுகிறான் கியமான சோதரிகளே எனவே சாப்பாடு வீடுகள்ல குரான் சொல்றது பந்தச்சரும் சாப்பிட்டா ஊட்டுக்கு போங்க பைதா கொதியி தராத்து பந்தோம் ஜும்மா முடிஞ்சா ஊட்டுக்கு போங்க வியாபாரம் செய்யுங்க உடனே போங்க வீட்டுக்கு சாப்பிடுங்க போங்க ஜிம்மாவுக்கு கரியான வீட்டுக்கு போறீங்களா மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து வீணான விஷயங்களை மற்றவர்கள் அடாய்படாய்களை மற்றவர்களுடைய குறைகளை பேசி நீங்களும் பாவியாகவும் அந்த சபையில் இருக்கக்கூடியவங்களை பாவியால் ஆக்காதீங்கன்னு அல்லாஹ் குரவான்ல சொல்லித்தாரான் எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே யாரை பற்றியாவது ஹயாசோட இருந்தா அவங்களை சந்திச்சு உங்களை பத்தி நாங்க புறம் பேசிருக்கிறோம் என்னவென்று விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது புறம் பேசிருக்கிறோம் மன்னிச்சுக்கோங்க மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறது முக்கியமான இதுதான் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் புறம் பேசப்பட்டவங்க மரணிச்சுட்டாங்களா அவங்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவங்களுக்காக இசைகபா செய்ய வேண்டும் எந்த இடத்தில் எந்த சபையில் எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எந்த பேஸ்புக்கில் அவர்களை பற்றி நாங்கள் பேசினோமோ அந்த இடங்களில் அவர்களுடைய நடவுகளை பேச வேண்டும் இறுதியாக அவர்களுக்காக நல்ல சாலைகான அமல்களை செய்து சதக்காக்களை செய்து அவர்களுக்கு நன்மையை வழங்க வேண்டும் இல்லை என்றால் நாளை மறுமையில் நாம் செய்த நன்மைகளை அவர்களுக்கு கொடுக்க அவர்கள் செய்த பாவங்களை நாங்கள் சுமக்க வேண்டி வரும் எனவே கனவு எங்களுடைய தான் பேசணும் நல்லத பேசணும் வீண் பேசுவோம் அது புறத்துல அது அது பாவத்துல கொண்டு போய் விட்டுடும் அதனால வீணான சபைகளை நாங்கள் தவிர்ப்போம் அது நேரடியான சபைகளாக இருக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்புகளாக இருக்கலாம் தேவையில்லாத வலாய் நிசிபத்துக்களும் எவனை பற்றி மூன்றாவது ஒரு நபரை பற்றி பேசப்படுகின்ற குருப்புகளிலே நாங்கள் இணைந்திருந்தால் உடனடியாக அவைகளை நாங்கள் வெளியாகுவதுதான் நாங்கள் செய்த அந்த பாவத்துக்கான பரிகாரம் வீணான சபைகளை தவிர்ப்போம் வீணான விமர்சனங்களை தவிர்ப்போம் வீணான வட்ஸ்அப் குடும்பங்களை நாங்கள் தவிர்ப்போம் வீணான பேச்சுக்கள் பேசப்படுகின்ற இடங்களை தவிர்ப்போம் அது ஈமான் தாரிகளுடைய அடையாளம் அல்லையாளத்தை சொல்கிறான் விடயங்களை அவர்கள் கண்டால் அதை புறக்கணித்து விடுவார்கள் அவாய்ட் பண்ணி விடுவார்கள் இந்த சபை குரும் எனக்கு பொருத்தம் எனக்கு பொருத்தம் இல்ல இந்த கனியான வீடு எனக்கு பொருத்தம் இந்த நட்பு எனக்கு பொருத்தம் என்று ஒதுங்கி செல்வார்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு கால் தாழ்த்தி கொண்டு தவி இருக்க மாட்டார்கள் என்று நீங்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் குரானினை பேசியிருப்பான் பேசியிருக்கின்ற உடனடியார்களே நாவை அல்லா படைத்திருப்பது அல்லா கண்டிருக்கிறான் பேசியதை சொல்லிக் கொடுக்கும் எனவே நல்லதை பேசுவோம் நன்மையான விடயங்களை பேசுவோம் நாவினால் குரானை ஓதுவோம் நாவினால் விக்கிரை செய்வோம் சொல்வோம் பொழுதுபோக்கு கூட வீணான விடயங்களை பேசி மற்றவர்களை பற்றி பேசி மற்றவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தி பாவங்களை சம்பாதிக்கக்கூடிய நாவாக எங்களுடைய நாங்கள் ஆக்கிவிடக் கூடாது அல்லா இந்த நாவின் அம்மத்தை உணர்ந்து அதன் மூலமாக நனவுகளை பேசி நனவுகளுக்கு காரணமான விடயங்களை பேசக்கூடியவர்களாக அல்லஹுத்தாலா நம் மனைவரையும் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மான உழைத்து ஈமானோடு கதத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம்ம அனைவருக்கும்